ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்பஹம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலிருந்து சம்ஸ்காரங்கள் என்கிற தலைப்பில் நம் வாழ்நாளில் செய்யவேண்டியதான நாற்பது சம்ஸ்காரங்களுடைய பெருமைகளை பார்த்துன்னு இது எந்த அளவுக்கு நமக்கு பலனை கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கிற போது நமக்கு மாத்திரம் நன்மை செய்வதில்லை நம்மை சுற்றி உள்ள அனைத்திற்கும் நன்மை பயக்கக்கூடியது இந்த சம்ஸ்காரங்கள் ஆகையினாலே ஒரே ஒரு ஜீவனை மாத்திரம் உத்தேசித்து செய்யப்படுறது அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது விஷயமாக வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒருவன் சோமயாகம் பண்ணுறார் சோம யாகம் என்பது நாற்பது சம்ஸ்காரங்களுக்குள்ளே வரக்கூடியது அந்த சோம யாகம் செய்கிறவர் முதலில் தீக்ஷா அப்படின்னு எடுத்துக்கிறார் பத்து விதமான தீட்சைகளை அந்த யஜமானன் எடுத்துக்கிறார் தீட்சா அப்படின்னா கட்டுப்பாடுகள் பத்து விதமான கட்டுப்பாடுகளை அந்த யாகம் செய்யக்கூடியதான யஜமானர் எடுத்துக்கிறார் அந்த பத்து விதமான கட்டுப்பாடுகளையும் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த எஜமானரை பார்த்து வேதம் இந்த மந்திரத்தை சொல்கிறது அந்த எஜமானரை பார்த்து அத்வர் யூ என்பவர் சொல்கிறார் இந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது பிருத்திவிதா தயா க்னிர் தீக்ஷா தீக்ஷிதா ய அக்னி தீக்ஷா தீக்ஷிதா தயா அத்வா தீக்ஷா அந்த யஜமானரை பார்த்து வேதம் சொல்கிறது பிருத்திவி தீட்சா பிருத்திவி அப்படின்னா பூமி இந்த பூமிக்கு இயற்கையாகவே சில கட்டுப்பாடுகள் இருக்குது அதாவது தீட்சா ஒரு தீட்சையை வச்சிருக்கு இந்த பிருத்திவி என்ன கட்டுப்பாடு அப்படின்னா எப்பொழுதும் அசையாமல் எவ்வளவு பாரம் வந்தாலும் தாங்கி நிற்பது அப்படிங்கிற விரதத்தோடு இருக்குது இந்த பிருத்திவி அது ஒரு தீட்சையோடு இருக்குது தயாக்னிர் தீக்ஷா தீக்ஷிதா அந்த பிருத்திவிக்கு உள்ள தீட்சையினால இந்த அக்னியும் அந்த தீட்சையை பெறுகிறது அக்னி மாத்திரமில்லை யயா அக்னிர் தீக்ஷா தீக்ஷிதா தயா அத்வா தீக்ஷா தீட்சாமி இந்த அக்னியும் இந்த யஜமானனும் அந்த தீட்சையை பெறுகிறார்கள் அந்த பிருத்திவியும் பிருத்திவியும் தீட்சையோடு இருக்குது அந்த யஜமானனும் அந்த தீட்சையை பெறுகிறார் அந்தரிக்ஷம் தீக்ஷா தயா வாஜு தீக்ஷா தீக்ஷிதா யாஜு தீக்ஷா தீட்சிதா தயா அத் தீக்ஷா தீக்ஷாமி அதே போல அந்தரிக்ஷத்திற்கு ஒரு தீட்சா இருக்குது ஒரு கட்டுப்பாடு இருக்கு அந்த அந்தரிக்ஷம் வச்சின்றிருக்கிறதான தீட்சையோடு கூட வாயுவும் அந்த தீட்சையை எடுத்துக்கிறது இந்த எஜமானரும் அந்த தீட்சையை எடுத்துக்கிறார் தியோர் தீட்சா அதே போல தியவுஹூ ஆகாசமும் ஒரு தீட்சா வச்சுருக்கு ஒரு கட்டுப்பாடை வச்சுருக்கு அந்த ஆகாசம் வச்சின்றிருக்கிறதான அந்த கட்டுப்பாடை இந்த எஜமானரும் எடுத்துன் திஷோ தீக்ஷா நான்கு திக்குகளும் ஒரு தீட்சையை வச்சின்றிருக்கு அந்த தீட்சையை இந்த எஜமானரும் அடையிறார் ஆபோ தீக்ஷா ஜலத்திற்கு ஒரு தீட்சை இருக்கு ஒரு கட்டுப்பாடு அந்த ஜலம் வச்சின்றிருக்கிறதான தீட்சையானது இந்த எஜமானரும் அந்த தீட்சையை அடையிறார் ஓஷதையோ தீக்ஷா ஓஷதிகள் மரம் செடி கொடிகள் ஒரு தீட்சையை வச்சுட்டுருக்கு ஒரு கட்டுப்பாடை வச்சுட்டுருக்கு அந்த கட்டுப்பாடோடு கூட இந்த எஜமானரும் அந்த கட்டுப்பாடை எடுத்துட்டுருக்கார் அந்த தீட்சையை எடுத்துட்டுருக்கார் வாக் தீட்சா வாக் அப்படின்னா வேத மந்திரங்கள் வேத மந்திரங்களுக்கு ஒரு தீக்ஷா இருக்குது அந்த வேத மந்திரங்கள் தானே வச்சின்றிருக்கிற அந்த தீட்சையோடு கூட இந்த எஜமானரையும் அந்த தீட்சையை உடையவராக செய்கிறது இந்த மந்திரங்கள் பிருத்திவிவா தீக்ஷமான மனு தீக்ஷதாம் இந்த பிருத்திவியை வச்சின்றிருக்கிற தீட்சையோடு கூட இந்த எஜமானரும் அந்த தீட்சையை அடையணும் எஜமானர் எடுத்துட்டு இருக்கிற தீட்சையினால பிருத்திவியும் எப்பொழுதும் தீட்சையோடு இருக்கணும் அந்தரீக்ஷம் வச்சென்றிருக்கிறதான தீட்சையை எஜமானன் அடைவதின் மூலமாக இந்த எஜமானன் அடைகிற தீட்சையினாலே அந்தரீட்சமும் தீட்சையாக தீட்சிதனாக இருக்கணும் ஆகாஷம் வச்சென்றிருக்கிறதான தீட்சையினாலே இந்த எஜமானர் இந்த தீட்சையை எடுத்துட்டுருக்கார் ஆகையினாலே ஆகாசமும் தீட்சையுள்ளதாக ஆகணும் திக்குகளுடைய தீட்சையை இந்த எஜமானன் எடுத்துட்டு இருக்கிறதுனால திக்குகளும் தீட்சையை உடையவதாக ஆகணும் இப்படின்னு ஒவ்வொன்றாக சொல்லி இந்த எஜமானன் இந்த எஜமானனை சுற்றி உள்ள அனைத்து ஓஷதிகள் மரம் செடி கொடிகள் பிராணிகள் அனைவரும் இந்த தீட்சையை எடுத்துக்கிறா அப்படின்னு அந்த யாகம் செய்பவர் எஜமானராக இருந்தாலும் அந்த தீக்ஷா அந்த யாகம் செய்வதற்கான அதிகாரத்தை யார் அடையிறான்னா அங்கே உள்ளவர் அனைத்து அனைவருமே அந்த அதிகாரத்தை அடைகிறார்கள் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்கிறது அது மாத்திரமில்லை ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அகசு ராத்திரி பகல் இரவு விவசாய பூமி விவசாயம் சாகுபடி செய்யக்கூடியதான தானியங்கள் விர்டிஸ் ச மழை த்விஷிஹி துஷிஹின்னா வெளிச்சம் அப்சிதிஹி அப்படின்னா பூஜை ஊர்க் ச சூன்றதா ச ஊர்க்கு அப்படின்னா அன்னம் சாப்பிடக்கூடியதான வஸ்துக்கள் சூன்றதா இந்த யஜ்னத்தில் உபயோகிக்கக்கூடியதான வாக் இது அனைத்துமே தாஸ்துவா தீக்ஷமான மனு தீக்ஷந்தாம் இது அனைத்துமே இந்த தீட்சையை இந்த தீக்ஷா பலனை அடைகிறது யாகத்தினுடைய பலனையும் இவ்வளவு வஸ்துக்களும் அடையிறது அப்படின்னு இந்த மந்திரம் வர்ணிக்கிறது அப்படி ஒரு தீட்சையை யஜமானன் எடுத்துக்கிறார் அப்படின்னா அவனுக்கு மாத்திரமில்லை அவனை சுற்றி உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அந்த தீட்சையை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்திலிருந்து நாம் பார்க்குறோம் இது போல தான் அனைத்து சம்ஸ்காரங்களினாலும் நம்மை மாற்றம் இல்லை நம்மை சுற்றி உள்ள அனைவருக்கும் அது நல்ல பலனை கொடுக்கறது அப்படிங்கிறதுனால தான் பசுபக்ஷிகளுக்கெல்லாம் தனியாக சம்ஸ்காரம்னு தேவையில்லை இவன் செய்துக்கிறதுனாலேயே அவைகளுக்கும் அந்த சம்ஸ்காரங்கள் செய்யப்படுறது அப்படின்னு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சம்ஸ்காரங்கள் மேலும் இந்த சம்ஸ்காரங்கள் போலவே ஆத்மகுணாகா அப்படின்னு எட்டு இருக்குது அஷ்டவ் ஆத்மகுணாகா இந்த எட்டு ஆத்மகுணங்களும் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் இந்த நாற்பது சம்ஸ்காரங்கள் நம்முடைய ஜீ நம்முடைய ஆயுஷ்காலத்தில் ஆயிருக்கணும் நடந்திருக்கணும் ஆத்மகுணங்கள் நமக்கு இருக்கணும் இந்த ஆத்மகுணங்கள் என்பது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்போ